அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் காண இருக்கின்ற பாடத்தின் தலைப்பு இன்றைய கல்வி முறையும் இளைய தலைமுறையும் இந்த கல்வி முறையும் இளைய தலைமுறையும் சரியாக இருந்தால்தான் எதிர்கால இந்தியா சிறப்பாக இருக்க முடியும் ஏன் கல்வி முறையை பற்றி நாம் கட்டாயம் பேச வேண்டியிருக்கின்றது என்று கேட்டீர்களேயானால் இந்த கட்டாய கல்வி உண்டான கட்டாய பிரச்சனைகள் காரணம் எல்லாமே கட்டாயமயமாக்கப்பட்டிருக்கின்றன அதாவது படிக்கின்ற கல்வி ஒரு மனிதனை புனிதனாக்க கற்பிக்கப்பட வேண்டுமே தவிர மனிதனை கீழான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை உண்டாக்கக்கூடியதாக கற்பிக்கப்படக்கூடாது ஆனால் இன்றைய கல்வி முறையிலே கல்வி கற்பதினாலே ஒரு மனிதன் புனிதனாவதற்கு பதிலாக கற்ற கல்வியினால் மனிதன் மனிதனாக கூட இருக்க முடியாத அவல நிலையை நாம் பாணுகின்றோம் இன்று ஊடகங்களை கண்டமையானால் எல்லாவற்றிலுமே எதிர்மறை செய்திகள் தான் அதிகம் காணப்படுகின்றன பல்வேறு செய்தி ஊடகங்களிலே இளைய தலைமுறைகளின் மரணச் செய்திகளை அடிக்கடி காண முடிகின்றது செய்தித்தாள்களை தொலைக்காட்சி பெட்டிகளை பார்க்கின்ற பொழுது கல்லூரி மாணவன் மூன்றடுக்கு மாடிகளிலிருந்து குதித்து தற்கொலை கல்லூரி மாணவன் ஓடும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை கல்லூரி மாணவி விசம் குடித்து தற்கொலை கல்லூரி மானவி கற்பழிக்கப்பட்டு கொலை என்று தற்கொலை செய்திகளை நாம் இளைய மாணவ சமுதாயத்திலே காண முடிகின்றது இது ஒரு பக்கம் இளைய சமுதாயத்திலே இளைஞர்கள் மத்தியிலே இது போன்ற செய்திகளை நாம் கேள்விப்பட்டால் இந்த இளைஞர்களை பெற்றெடுத்த இளைய தம்பதியர்களாகிய பெற்றோர்களுடைய செய்திகளை பார்த்தால் அது இன்னும் மிக மிக மோசமாக இருக்கின்றது கட்டிய கணவனை கல்லால் அடித்து கொலை கட்டிய மனைவியை கழுத்தறுத்து கொலை எல்லாமே மிக மிக மோசமான செய்திகளாகவும் சமுதாயத்திலே எவ்வளவு சீர்கேடுகள் புகுத்தப்பட்டுள்ளது என்பதையும் அறிய முடிகின்றது இதற்கு என்ன காரணம் ஏன் இந்த அவலநிலை ஏற்படுகின்றது இதை பற்றி யாராவது ஒருவராவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா நம்முடைய கல்வி முறையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை நாம் நம்மை அறியாமலேயே அணுகிக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவசியம் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் ஒரு பயிர் நன்கு விளைச்சலை கொடுக்குமேயானால் அது முளைக்கும் பொழுது தெரிந்துவிடும் அதனுடைய பக்குவமும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய செழிப்பும் அதுபோல ஒரு மனித சமுதாயம் நன்மையை நோக்கி நகர்கின்றதா அல்லது தீமையை நோக்கி நகர்கின்றதா என்பதை நாம் தற்போது காணுகின்ற பொழுது கண்கூடாக அறிய முடிகின்றது இன்றைய ஆட்சியாளர்கள் அன்றைய மாணவர்கள் அன்றைய மாணவர்களாக இருந்தவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ அதை இன்றைய ஆட்சியாளர்களாகவும் அதிகாரிகளாகவும் வந்து இந்த சமுதாயத்திற்கு திருப்பி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இன்று காணுகின்ற அரசு அலுவலகங்களும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை இனி வருகின்ற எதிர்கால இந்தியாவை உருவாக்குகின்ற இளைய சமுதாயம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதையும் இப்பொழுது காணும்போதே வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடுகின்றது இதற்கு எல்லாம் அடிப்படை காரணமே வெளிநாட்டு கலாச்சாரமும் வெளிநாட்டு கல்வி முறையும் நமக்கு அதிகம் கட்டாயமாக்கப்பட்ட கல்வி அதாவது இளைய தம்பதியினர்கள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளை கட்டாயமாக ஆங்கில கல்வியில்தான் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை விதித்து அதாவது இவர்களுக்கு ஆங்கிலம் என்பது ஒரு மொழி என்ற அடிப்படை அறிவு கூட இன்றி அந்த பாடத்திலே தன்னுடைய மகன் மகள் படித்து வந்துவிட்டால் மிகப்பெரிய பதவியை அடைந்து விடலாம் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிவிடலாம் என்று பகல் கனவு காண்கின்றார்களே தவிர உண்மையில் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக உத்தமனாக புனிதனாக மாற்றக்கூடிய கல்வி போதிக்கப்படுகின்றதா அதற்கேற்ற கல்வி திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதா என்று ஒரு பெற்றோர்களும் அந்த கல்வி முறையை ஏறெடுத்து பார்ப்போரு கிடையாது எதை கற்றால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்றுதான் மனம் அவர்களிடம் ஆசையில் அலைவாகிறதே தவிர உண்மையில் எதை கற்றால் சிறப்பாக இருக்கும் என்று கூற வந்தது யாருமே கற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை திருக்குறள் அழகாக இதை பற்றி எடுத்து விளக்குகின்றது கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொளாரிய அதாவது ஒருவன் கற்றதனால் என்ன பயன் இருக்கப் போகின்றது வாளறிவன் நற்றால் தொழாவிட்டால் என்று கூறுகின்றோம் வால் அறிவன் என்பது நம்முள்ளே அறிவாக இருந்து கொண்டிருக்கின்ற உயிரை உணர்வை ஆன்மாவை உபதேசிக்கப்படுகின்றது அதை ஒருவன் போற்றி பணியவில்லை என்றால் அவன் படிக்கின்ற பாடங்கள் அத்தனையுமே பயனற்றது என்று திருக்குறள் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது அதுபோன்று கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை என்றும் எத்து கூறுகிறது செல்வத்திலே எத்தகைய செல்வமாக இருந்தாலும் சரி அந்த செல்வங்களுக்கு எல்லாம் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான் என்கின்றது மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை ஆனால் இந்த கல்வி செல்வமோ அழியாதவை என்று எடுத்துக் கூறுகின்றது கல்வி கற்பதின் நோக்கம் மனிதன் புனிதனாக வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வி முறை உண்டாக்கப்பட்டிருக்கின்றதை தவிர மனிதன் பணக்காரனாக வேண்டும் என்பதற்காக கல்வி முறை உண்டாக்கப்படவில்லை காரணம் பணம் சம்பாதிப்பதற்காக கல்வி மட்டும் இருந்தால் போதாது அவனிடத்திலே திறமையும் இருக்க வேண்டும் தன்னுடைய திறமை எதை நோக்கி இருக்கின்றதோ அந்த துறையிலே ஒருவன் முயன்றானான் அவன் நிச்சயம் நிறைய சம்பாதித்து செல்வத்தையும் சேர்த்து விட முடியும் அதுவே திறமை ஏதுமின்றி வெறும் கற்ற கல்வியினால் ஒரு மனிதனுக்கு எந்த பயனும் கொடுத்து விடாது ஆனால் இன்று பெரும்பாலான பாடத்திட்டங்கள் எல்லாமே மனப்பாட பகுதிகளாக மாணவர்களிடையே பிணிக்கப்பட்டு அதை அப்படியே அவர்கள் படித்து பரீட்சை தாளிலே ஒப்புவித்து அதில் வருகின்ற மதிப்பெண்களை கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு உத்தியோகம் கொடுக்கப்பட்டு அந்த உத்தியோகத்தின் வாயிலாக அவர்கள் பணிபுரிகின்ற அரசு அலுவலகங்களும் நிறுவனங்களும் இன்று எவ்வளவு சீர்கட்டிருக்கின்றன என்பதையும் நாம் காண முடிகின்றது எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம் என்று லஞ்சம் ஒரு பக்கம் வலைதரித்து எல்லாமே பணமே பிரதானமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கல்வி நிறுவனங்களும் மாணவர்களை அதிக மதிப்பெண் எடுக்க வைத்து பெற்றோர்களிடத்திலே பாராட்டுதலை பெற வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கின்றன தவிர மனிதன் புனிதனாக கூடிய பகுத்தறிவை மேம்படுத்தக்கூடிய மனதை செம்மையாக்கக்கூடிய கல்வி முறைகள் கற்றுக் கொடுப்பதில்லை எல்லாமே மனப்பாட பகுதிகள் மனதை சிதைக்கின்ற வகையிலே திணிக்கப்படுகின்ற கட்டாய கல்வி முறைகள் இதுபோன்று ஏகப்பட்ட விஷயங்களை பாடத்திட்டங்களாக மாணவர்களிடையே புகுத்தி மன ரீதியாக ஒவ்வொரு மாணவனும் பாதிக்கப்பட்டிருக்கின்றான் என்கின்ற அளவிற்கு பாடங்கள் திணிக்கப்படுகின்றன ஒழுக்க நடவடிக்கைகள் இல்லாத ஒழுங்கற்ற முறையிலே கலாச்சார சீர்களுடன் படிக்கின்ற மாணவர்களும் தன்னுடைய உடலின் உயிரின் உன்னதத்தை உணர முடியாமல் மனம் போட போக்கிலே வாழ்க்கையை வாழ விரும்பி அந்த வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லை என்பதனால் கோபத்திலே தன் உடலை மாய்த்து கொள்கின்றனர் உன்னத இதுபோன்ற இன்றைய இளைய சமுதாயத்தின் இன்னல்களுக்கும் இறப்புக்கும் பெற்றோர்கள்தான் பெரும்பாலும் காரணம் என்று கூறப்பட வேண்டும் ஏனென்றால் தன்னுடைய மகன் இந்த படிப்பை படித்து மிகப்பெரிய பணக்காரனாக மாற வேண்டும் என்ற பணத்தின் நோக்கத்திலே பெரும்பாலான பெற்றோர்கள் இன்று முதியோர் இல்லத்திலும் முடங்கி கிடக்கின்றனர் இவர்களது முறையற்ற ஆசையினாலே மனம் போன போக்கிலே தன் மகனை தன் மகளை இவர்கள் கற்க முடியாத விஷயங்களை கட்டாயப்படுத்தி கற்க வைக்கின்ற குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றார் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களால் ஒரு பாடத்தை படிக்க முடியவில்லை என்பதற்காக தங்களுடைய குழந்தைக்கு அதை திணித்து அவர்களை அது படிக்க வைத்து பார்க்க ஆசைப்படுகின்றார்கள் அதை அறிந்து கொண்ட அநேக கல்வி நிறுவனங்களும் இதை படிக்கலாம் என்றால் இங்கு வாருங்கள் அதை படிக்கலாம் என்றால் அங்கு செல்லுங்கள் என்று ஒரு விதமான வியாபார நோக்கத்தில் தான் இன்று கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்றதே தவிர கலைநயமிக்க பண்புள்ள பகுத்தறிவுள்ள மனிதனை இந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவதே கிடையாது அதன் காரணமாகத்தான் மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடாகவும் கெட்ட பழக்க வழக்கங்களிலும் கெட்ட சகவாசங்களிலும் சிக்கிக்கொண்டவர்களாகவும் எல்லா வகையிலுமே அவர்கள் அறியாமையிலே அல்லல்படுவதை நாம் அறிய முடிகின்றது ஆகவே இன்றைய இளைய தலைமுறைகளும் இளைய தலைமுறைகளை பெற்றெடுத்த இளைய தம்பதியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் மனிதன் புனிதனாகத்தான் கல்வி என்று அறிய வேண்டுமே தவிர மனிதன் பணக்காரனாவதற்கான கல்வி அல்ல என்பதை கண்டிப்பாக அறிந்து கொள்ளுங்கள் அதுவும் இன்றைய இளைய தலைமுறைகளை மிக மிக இளையவர்களான மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களை சந்தித்து திருக்குறளை கூறுங்கள் என்று கேட்டால் திரு திரு என்று முனிக்கிறார்கள் சரி அவ்வைப் பிராட்டியாரின் ஆத்திச்சூடியாவது சொல்லுங்களேன் என்று கூறினால் அப்படி ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து சரி ஆத்திச்சூடி தெரியவில்லை என்றால் பரவாயில்லை கொன்றை வேந்தனாவது கூறுங்களேன் கூறினால் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆங்கில வழிபாடங்கள் தான் என்று அலட்சியமாக பதிலளிக்கின்றனர் இவ்வாறு இன்றைய இளைய சமுதாயம் ஆங்கில மோகத்திலே மொழி சார்ந்த கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மோகத்திலே பணம் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்பது தான் நாம் பரிதாபப்பட வேண்டிய முக்கிய விஷயமாக இங்கு பேசப்படுகின்றது ஔவையாரின் ஆத்திச்சூடியிலே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்பது போன்ற அடிப்படை உண்மைகளை அறியாத மாணவ மாணவிகள் இந்த கல்வி பயின்றால் இவ்வளவு சம்பாதிக்கலாம் அந்த கல்வி பயின்றால் அவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற பணத்தின் அடிப்படையிலே வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர்கள் பணத்தை நோக்கி பயணிப்பதற்கு பெரும்பாலும் யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று கேட்டால் அதே இளைய தலைமுறையினரின் இளைய தம்பதிகளான பெற்றோர்கள்தான் என்று கூறப்பட ஏனென்றால் இவர்களும் இதுபோன்ற கல்வி முறையிலேயே கற்று பயின்றுந்தனாலே இவர்களுக்கு பணம் தான் பிரதானமாக இருக்கின்றதே தவிர பண்பு பிரதானமாக போதிக்கப்படவில்லை இவர்கள் பணத்தாசையிலே தன்னால் படிக்க முடியாத பாடத்தை தன் மகன்களுக்கோ மகளுக்கோ கட்டாயப்படுத்தி திணித்து அவர்களை ஒரு மருத்துவராகவோ ஒரு பொறியியல் வல்லுனராகவோ மாற்றிவிட்டால் நாம் நிறைய பணம் சம்பாதித்து விடலாம் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் அவ்வாறு மருத்துவமும் பொறியியலும் படித்து முடித்துவிட்டு வருகின்ற மாணவ சமுதாயம் இன்று எதை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்பதை நாம் இன்றைய கொரோனா காலகட்டத்திலே கண்கூடாக காண முடிந்தது சேவை செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்துறை சேவை மனைப்பான்மையை தவிர்த்து பணத்தை பிரதானமாக கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகின்றன அதிலே தொற்று நோயில் தாக்கப்பட்ட கொரோனா நோயாளிகள் மருத்துவமனைகளை நோக்கி போகும் பொழுது உடனடியாக இவ்வளவு பணம் கட்டுங்கள் அப்பொழுதுதான் உங்களை காப்பாற்ற முடியும் என்பது போன்ற கட்டாயம் அவர்களிடம் காண நம்முடைய கட்டாய கல்வி காரணம் என்பதை கற்றறிந்த யாருமே இன்று அறிந்து கொள்ள தயாராக இல்லை காரணம் இவர்கள் கற்றுக்கொண்டதும் அதே பாடத்திட்டங்களில் கற்றுக்கொண்டு வந்ததினாலே கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் பார்க்கின்றார்களே தவிர மனிதன் புனிதனாக மாறக்கூடிய கல்வியாக ஒருவரும் காணுவதற்கு தயாராக இல்லை திருக்குறளிலே கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொளாரினின் என்று தெளிவாக திருவள்ளுவர் கூறுகின்றார் ஒருவன் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அந்த வாழறிவன் நற்றால் தொலைவில்லையானால் அவன் கற்ற கல்வியினால் பயனில்லை என்கின்றார் இங்கு வாழறிவன் என்பது அந்த அறிவை ஆத்மாவை கூறப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மகத்தான பேரறிவு பகுத்தறிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மனித மனதின் வாயிலாக வெளிப்பட்டு மகத்தான பல விஷயங்களை உள்வாங்கி அறிந்து கொள்கின்றது அவ்வாறு அறிந்து கொண்ட நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவாகவும் அதே மனம் காணப்படுகின்றது ஆனால் அந்த பிரத்யேக பகுத்தறிவை கொண்ட ஆறாம் அறிவை கொண்ட கிடைத்தற்கரிய அரிதான மனித உடல் கிடைத்த மனிதன் புனிதனாக மாவதற்கு பதிலாக மிக மிக கேவலமான மிருகத்தை விட கீழ்நிலைக்கு இன்று போய்கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் எங்கு எந்த துறையை நாம் நோக்கினாலும் அங்கு ஊழல் அரசு நிறுவனங்கள் எல்லாவற்றிலுமே லஞ்சம் இது எல்லாவற்றிற்கும் எது காரணமாக இருக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் பணம் தான் காரணமாக இருக்கின்றது ஆக ஒவ்வொரு மனிதனும் பணத்தை நோக்கித்தான் ஓடுகின்றானே தவிர குணத்தை நோக்கி ஓடுவதற்கு ஒருவருமை தயாராக இல்லை ஏனென்றால் இவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியிலே குணம் என்பது கற்றுக் இல்லை மனிதனிடம் காணப்படுகின்ற மூன்று குணங்களில் சத்துவகுணம் இரஜோகுணம் தமோகுணம் என்ற குணங்களை பற்றி கூறி அதில் உயர்ந்த குணமாகிய சத்துவ குணத்திலே மனிதன் பயணிக்கும் பொழுதுதான் அவன் மகத்தான அந்த பரம்பொருளை தன் உள்ளுணர்வை உணர்ந்து கொள்ள முடியும் என்று போதிக்கப்படுகின்ற பாடங்களை யாருக்கும் புகட்டுவதே கிடையாது ஏனென்றால் இன்றைய கல்வி திட்டம் சாதாரண ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுடன் கொண்டு உயர்கல்வி மாணவர்களில் தொடங்கி கல்லூரி படிப்பை முடித்துவிட்ட மாணவர்கள் வரை நாம் காணுகின்ற அத்தனை பாடத்திட்டங்களுமே கட்டாய பாடத்திட்டங்களாக அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது அந்த பாடங்கள் எல்லாமே மனப்பாட அவர்களுக்கு திணிக்கப்பட்டு அதை பரீட்சையிலே அவர்கள் எழுதுவதனால் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதன் அவன் உத்தியோகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த உத்தியோகத்தின் வாயிலாக அவன் இந்த உலகத்திற்கு உதவி செய்ய முடியுமா என்று பார்த்தால் நிச்சயம் ஒருவரும் அதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுமே உத்தியோகத்தில் ஊதியம் எவ்வளவு கிடைக்கும் அதன் வாயிலாக என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வளவு செல்வச்சிறப்போடு வாழ முடியும் என்று இதைத்தான் யோசிக்கின்றானே தவிர உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் சேவை செய்யக்கூடிய சிந்தனையும் ஒரு மனிதனிடத்திலும் காண முடிவதில்லை கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் கூட இதே கல்வி முறையில் கற்றுவிட்டு இன்று பாடங்களை மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதினாலே அவர்களும் தரமற்ற ஆசிரியர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் படிக்கின்ற மாணவிகளை பல்வேறு ஆசிரியர்கள் தவறாக பயன்படுத்துகின்றார்கள் என்ற அளவிற்கு இன்று ஊடகங்களின் நான் செய்திகளை காண முடிகின்றது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஆசிரியர்களே தவறாக நடந்து கொள்வதனாலே எதிர்கால இளைய சமுதாயம் தரமற்ற சமுதாயமாகவே நம்மால் தரிசிக்க முடிகின்றது எதிர்கால இந்தியாவை இன்றைய இளையனன் தான் ஆளப்போகின்றான் என்பதை எவருமே கவனித்துக்கூட பார்ப்பதில்லை இன்றைய இந்தியாவை ஆளுகின்ற சமுதாயம் முந்தைய கல்வி முறையில் கற்றுக்கொண்ட கல்வியினால் இன்று இத்தகைய அவலநிலையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய கல்வி முறையிலே கற்றுக்கொள்கின்ற சமுதாயம் எதிர்கால இந்தியாவில் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கின்றது ஏனென்றால் எல்லாமே வணிகமயமாக்கப்பட்டிருக்கின்றன மனித மனமும் மகத்தான மனித பிறவியும் அதன் முக்கியத்துவமும் யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாதவாறு கட்டாய கல்வி மொழி புகுத்தப்பட்டிருக்கின்றன உலகத்தின் உன்னத மொழி உயர்ந்த மொழி முந்தைய மொழி என்றெல்லாம் புகழ்பாடிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே தமிழ்மொழியை வளர்க்கின்றேன் என்று கூறுகின்ற தமிழர் சமுதாயத்திலே ஒருவருமே தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கும் தமிழை அறிந்து கொள்வதற்கும் தயாராக இல்லை பழைய தமிழ் நூல்களும் பழைய தமிழ் செயல்களும் இன்று யாராலும் படிக்கவே முடியாத அளவிற்கு மாணவர்கள் ஆங்கில கலாச்சாரத்திலே சீர்கேடு அடைந்துள்ளார்கள் பழைய தமிழ் வார்த்தையாகிய அன்னையும் பிதாவும் என்பது கூட அறிய முடியாத அவண நிலையிலே இன்றைய மாணவர்கள் இருக்கின்றனர் அவர்களுடைய வார்த்தையெல்லாம் மதர் ஃபாதர் என்ற அளவிற்குத்தான் நின்று விடுகின்றதை தவிர தாய் தந்தை என்ற அளவிற்கு ஒருவருக்கும் அறிந்து கொள்ளக்கூட முடியாத அவலநிலை காணப்படுவதை கண்ணுறுகின்ற பொழுது நாம் எங்கே போய்கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வியும் எழுகின்றது ஆகவே மனித சமுதாயம் மகத்தான சமுதாயமாக மாற வேண்டுமென்றால் மனிதன் புனிதனாக மாற வேண்டுமென்றால் நிச்சயம் நம்முடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த நூல்களாகிய திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் திருப்புகழ் மற்றும் பல்வேறு ஞானிகளின் எழுத்துக்களாகிய ஔவையாரின் ஆத்திச்சோதி கொன்றைவேந்தன் இதுபோன்ற எண்ணற்ற எளிய தமிழ் நூல்களை எடுத்து பயிற்றுவிக்கப்பட இந்த கல்வி திட்டம் அன்றைய ஆங்கில அரசாட்சியினால் மெகாலே கல்வி முறையிலே கொண்டு வரப்பட்டு இன்றைய இந்தியாவில் இதுவரை மாற்றப்படாமலேயே என்பதற்கு இதை கேவலமான ஒரு நிலையை நாம் காண முடியுமா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள் முற்பகல் பிற்பகல் விளையும் என்று பலமொழி ஒன்று உண்டு நாம் என்ன செய்தோமோ அதைத்தான் பிற்பாடு நாம் அனுபவிக்கவும் முடியும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி ஒரு விதையை விதைக்காமல் விளைச்சலை பார்க்க முடியாது ஆக அந்த விதைக்கப்படுகின்ற விதைகளுக்கு விளைநிலமாக எவ்வாறு இந்த பூமி இருக்கின்றதோ அதுபோல மனித மனதிலே எண்ணங்களாக விதைக்கப்படுகின்ற விதைகளுக்கு விளைநிலமாக மனித மனம் இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்து கொள்ளவில்லை அந்த மனித மனம் மகத்தான மனமாக பண்படுத்தப்பட்ட மனமாக தூய்மையான மனமாக யாருக்கு இருக்கின்றதோ அவனே அந்த மனதின் வாயிலாக மகத்தான அந்த அறிவை அறிந்து உணர்ந்து கொள்ள அதுவே பொறு அறிவுகளாக ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களாகிய அறிவு அந்த அக அறிவை அறிவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ளவேன் நாம் தற்போது கற்றுக்கொள்கின்ற அனைத்து கல்வி முறைகளுமே கட்டாயம் மனப்பாட பகுதிகளாகவே திணிக்கப்படுகின்றது அதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதிலே புதிய புதிய எண்ணங்களாக ஏற்றி ஏற்றி அதை பதிவு செய்து கொள்வதனாலே சிதைந்த சித்தத்தை அடைகின்றான் என்பதை கூட அறியாத அளவிற்கு அறியாமையிலேயே அனைத்தும் அறிவுறுத்தப்படுகின்றது அதன் அடிப்படையில் உண்டான கல்வி முறையில் வந்த நவீன மருத்துவமும் பணத்தை நோக்கி மட்டுமே பாய்கின்றது சேவை என்பது என்ன என்று கேள்வியும் கேட்கின்றது பொதுவாக மருத்துவம் என்பது சேவைக்காக உண்டாக்கப்பட்டதை மாற்றி அது முழுவதுமாக பணத்திற்காக உண்டாக்கப்பட்டதாக இன்றைய சமுதாயம் மாற்றி அமைத்து கொண்டது அதை நாம் இன்றைய கொரோனா காலகட்டங்களிலே கண்கூடாக காணவும் முடிகின்றது ஒவ்வொரு கொரோனா நோயாளிகளும் தன்னை காப்பாற்றும்படி அந்த மருத்துவத்தை அணுகினால் அந்த மக்களிடமிருந்து எவ்வளவு தூரம் பணத்தை பிடுக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அதை பிடுங்கிக் கொண்டு மருத்துவம் செய்யக்கூடிய அவல நிலையையும் நாம் இன்று காண முடிகின்றோம் மருந்துகளிலிருந்து மருத்துவம் எல்லாமே வர்த்தகமயமாக்கப்பட்டுவிட்டது எங்கும் பணம் எதிலும் பணம் அதன் விளைவு எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம் என்று லஞ்சம் தலைவரித்து ஆடுகின்றது இதுபோன்ற அவலநிலைக்கு அடிப்படை ஆதாரமாக கல்வி முறைதான் இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும் அகண்ட பாரத தேசத்திலே அன்றைய கல்வியாளர்களும் சிந்தனையாளர்களும் புறத்திலிருந்து எதையுமே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களாக கற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் தன் அகத்திலிருந்து அறிவுறுத்தியவைகள்தான் அற்புதமான நூல்களாக இன்று நாம் அறிந்து கொண்டவைகள் எல்லாம் அதை மருத்துவத்துறையிலாகட்டும் விஞ்ஞானத்துறையிலாகட்டும் ஆன்மீகத்துறையிலாகட்டும் அறிவியல் துறையிலாகட்டும் வணிகத்துறையிலாகட்டும் எல்லா பக்கங்களிலுமே எல்லையில்லாத அந்த பேரறிவின் வெளிப்பாடாக மிகப்பெரிய பேரறிஞர்கள் நம் பாரத தேசத்திலே தோன்றி மறைந்துள்ளார்கள் அவர்கள் வழிகாட்டுதலில் வந்த நம்முடைய சமுதாயம் ஆங்கில அரசாங்கத்தால் ஆட்சி செய்யப்பட்டு அநேக மாற்றங்களால் ஆட்கொள்ளப்பட்டு அறியாமையில் அள்ளல்படுகின்ற அவல நிலையை நாம் காண முடிகின்றது இன்றைய இளைஞர்களிடம் தேசப்பற்று தன்னம்பிக்கை அன்பு கருணை என்று எதுவுமே பெரும்பாலும் புகுத்தப்படவே அவர்கள் அன்பு என்பதையே காதல் என்பதாகத்தான் கருதிக்கொள்கின்றனர் அந்த காதல் என்பதையும் காமம் என்பதாக கருதிக்கொள்கின்றார்கள் அதன் வாயிலாக அநேக கசப்பான சம்பவங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்தேறிவிடுகின்றன உண்மையான அன்பு எதனாலும் அடைத்துவிட முடியாது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் என்றார்கள் அது பிரதிபலன் எதிர்பாராத பேரறிவின் வெளிப்பாடு அந்த அன்பு விலைமதிப்பற்றது எல்லையில்லாதது எங்கும் நிறைந்தது அது ஒவ்வொரு உயிரினத்திடமும் உள்ளது ஒரு நாய் ஒருவேளை உணவளித்தாலே தன் அன்பை வாளாட்டி வெளிப்படுத்துகின்றது ஒரு பசுவிற்கோ ஒரு நேரம் உணவளித்தாலே போயாமல் பாலை சுரந்து இதுபோல எண்ணற்ற ஜீவராசிகளும் எல்லையில்லா அன்பை ஒன்று வெளிப்படுத்தி மகிழ்வதற்கு என்ன காரணம் என்றால் அவைகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த மகத்தான அறிவுதான் காரணம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரே அறிவாகிய பேரறிவு படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே ஓரறிவு தாவரங்கள் உணர் கொண்டு ஆறறிவு மனிதன் வரை பல்வேறு பரிமாணங்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அதிலே மனித உடல் கிடைத்த ஜீவன் மட்டுமே தன்னை அறிந்து தன் உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து உன்னத நிலைக்கு உயர்ந்திட முடியும் என்பதையும் அன்றைய கல்வி முறை தான் எடுத்துக்கூடியது அந்த கல்வி முறையின் வாயிலாக எல்லையில்ல அந்த உணர்வுதான் நீ அந்த உயிர் தான் நீ அந்த ஆன்மாதான் நீ என்பதை தத்துவமசி என்ற மகாவாக்கியத்தின் மூலம் உபதேசிக்கப்பட்டது ஆனால் அதை அறியாமை கொண்ட ஜனங்கள் அஜானத்தினாலே அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்து கொண்டதை தன்னுடைய உடலை உண்மையான இறைவனாக கருதிக்கொண்டு தானே இறைவன் என்பது போல வெளிப்படுத்திக் கொண்டு தெரிகின்ற ஆன்மீக கூட்டங்களையும் காண முடிகின்றது இவை எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணமே கல்வி முறைதான் என்று நாம் கருத வேண்டும் சரியான கல்வி முறையை ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த கல்வியினாலே அவன் தன் உண்மை சுரூபத்தை உணர்ந்து கொண்டானே ஆனால் இங்கு இருப்பதெல்லாம் இறைவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்வான் அந்த எண்ணத்தின் வாயிலாக எவருக்கும் அவன் தீங்கு செய்ய மாட்டான் ஏனைய உயிர்களை அன்பு செலுத்தி நேசிக்கத்தான் செய்வான் அதுவே அரியாவை கொண்ட ஜனங்கள் தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற இருமைகளால் சிக்கிக்கொண்டு இறைவனை இவர்களுக்கு வேறாக வேறுபடுத்தி பார்த்து கொண்டு போலி மனிதர்களிடமும் ஏமாற்று பேர்வழிகளிடமும் போய் சிக்கி சீரழிவதையும் நாம் இன்றைய சமுதாயத்திலே காண முடிகின்றது இதுபோன்ற எண்ணற்ற இலி செயல்களுக்கு காரணமாக இருப்பது இன்றைய கல்வி முறைதான் என்பதை என்று நாம் அறிந்து அதை மாற்றி நம் உண்மை கல்வியை உணர்ந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் அனைவரும் ஆனந்தமான ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இன்றைய கல்வி முறையும் இளைய சமுதாயமும் எப்படி இருக்கின்றது என்பதை எல்லோரும் சற்று கவனத்தில் கொண்டு இனிவரும் காலங்களிலாவது ஆனந்தமாய் வாழ்வதற்கான அடிப்படை கல்வி முறையையும் அமைதியான விருப்பு விருப்பற்ற கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை திருக்குறளும் அழகாக எடுத்து உபதேசிக்கின்றது கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக என்கின்றது கசடற்ற கல்வியை கற்று அதன்படி ஒருவன் நின்று ஒழுகினானேயானால் அவன் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு பயணிக்கத் தொடங்கிவிட்டான் என்று பொருள் ஆகவே அறியாமைகள் அகன்று அன்பு பெருகி ஆனந்தம் உண்டாக எல்லோரும் எதிர்கால இந்தியாவின் கல்வி முறையை அவரவர்கள் தாய்மொழியிலே எளிமையாக கற்று மாற்று மொழிகளை தனியான முறையிலே பயின்று நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுமாறு வேண்டு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஓம் தத்